உடனே பக்கத்துல மகாந்திருஷ்ணதாசர் ஒருத்தர் வேண்டு இருந்தார் அவர் சொன்னாரா சொல்றதெல்லாம் இருக்கு தொடர்ந்த கங்கை சந்திரே அதை இப்படி வச்சுடா என்ன என்ன கங்கையுடைய உற்பத்தியை பத்தி சக்கரவர்த்தி திருவானுக்கு அந்த ஸ்ரீராமாயணத்தை சொல்ற எப்படி இந்த கங்கை உற்பத்தி ஆகி பகீரதன் எப்படி கொண்டு வந்தான் என்ன வகை விஸ்வாமிச்சர் சக்கரவர்த்தி திருவானுக்கு அந்த இடத்துல விஸ்தரமா சொல்லி இருக்காரு அத்தனை மனசுல வச்சு அந்த பராமரித்துல இருக்கிற சொல்லனுடைய பாடத்தை மாற்றி விட்டா என்ன அவன் புரிந்து இருந்த மாமுனி புகன்ற கங்கை கங்கையின் தலைமேல் என்று சொல்லிவிடலாமே புகன்ற கங்கைன்னா அவன் சொன்ன கங்கைன்னு அர்த்தம் பெருமையை சொன்ன கங்கை அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த அனுபவத்தை இல்லாமல் போயிடுமே பிரித்து விடலாமே அப்படின்னு சொன்னாராம் கிரிவாக்காமல் வியாக்கியான இந்த ஐதிஹியம் அப்படியே இருக்கு எடுத்து பார்க்கலாம் யாரு வேணுமானாலும் அவன் புரிந்து இருந்த மாமனி புகன்ரா என்ன பாடத்தை திருத்தினால் ஆகாதோ என்று பராங்குசாதர் நம்மள என்ன சாதித்தாரா அதற்கு நமக்கு பலம் போராது உள்ள பந்திகளுக்கு அர்த்தம் சொல்ல கடமைப்பட்டோம் அத்தனை எண்ணி ஆழ்வார்கள் திருவாக்கை திருத்த நாமார் என்று ஆழ்வார்களை விழிச்ச இந்த திருத்தத்துக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமோ அத்தை சொல்லுவோமே தவிர அதெல்லாம் பாடத்தை எல்லாம் மாத்தக்கூடாது திருத்த கூடாதுன்ற நிறைய அதுதப்பு இந்த பா பாசுரத்து எடுத்து அண்ணகராச்சார சுவாமி எழுதி வச்சிருக்கார் எழுதியிருக்கார் போய் பாருங்க நம்மளை நம்முடைய சிறுசூக்தியாலே ஆழ்வார்கள் பாசுரங்களை திருத்தத்துக்கு நமக்கு அதிகாரம் இல்லை சொன்ன பிற்பாடு அந்த பாடங்களை திருத்த மாமார் என்று சுவாமி கேட்டார்கள் எழுத்தாத்த தவம் புரிந்து எந்த மாமுனி அந்த இடத்துல விஸ்வாமித்திர மகிழ்ச்சியை சொல்லுகிறதா முதல்ல மகர்ஷிக்கு சொல்லி இருக்க இன்னொரு இடத்துல அகஸ்தியருக்கு மாமுனி சப்தத்தை உபயோகப்படுத்துறாங்க சக்கரவர்த்தி திருமகன் அந்த இவரிடத்திலிருந்து தனுர் வித்தியை அதாவது இந்த விஷ்ணு தனுசை பெற்றுக் கொள்ளுகிறான் ஆரிடத்திலிருந்து அகஸ்தியரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான் என்ன குறுசேகர் ஆழ்வார் வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி தமிழ் மாமுனின்னு பேர் வைக்கிறார்கள் தமிழ் மாமுனின் என்ன அர்த்தம் தமிழுக்கே ரொம்ப பெரிய வியாக்கரண சாஸ்திரத்தை எழுதி அதை வளர்த்தவராருந்தான் அகஸ்திய மகர்ஷி தான் மாமுனி தமிழ் மாமுனி திக்கு சரண்யம் என்ன ஆச்சாரிய ஹதயத்திரை கூட ஆகையினாலே இந்த ரெண்டு மாட்சிகளை மாமுனி என்று சொல்லி இருக்க இந்த ரெண்டு பேருக்கு ஒரு தனிப்பெருமை எல்லாம் மாமுனி என்கிற சொல்லாமல் இவர்களை மாமுனின்னு சொன்னதுக்கு எத்தனையோ இடத்துல மாமலர் தூவி மாமுனிவர் மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி என்று பாசுரங்கள் எல்லாம் பல இடங்கள பொதுவாக ரிஷிகளை மாமுனிகள் என்று சொன்ன இடங்கள் உண்டு ஆனால் குறிப்பாக ரெண்டு வக்திகளை எடுத்து ஒரு விஸ்வாமித்திரர் ஒரு அகஸ்தியர் இவா ரெண்டு பேரையும் எடுத்து இவர்களை மாமுனின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மனவாளையும் மாமனிகள் என்ன காரணம் என்ன தனிச்சிறப்பு சக்கரவர்த்தி திருமகன் சிஷியவருத்தி பண்ணிடு அதான் ஆச்சரியம் ஆறு இடத்துல முதல்ல விஸ்வாமித்திர மகிழ்ச்சி அவர் கூட அழைச்சிட்டு மகிழ்ச்சி முதல்ல வந்து அவர் கேட்கிறார் உன்னுடைய பிள்ளைகளை யாகத்தை ரஷ்ணம் பண்றதுக்கு அனுப்பு முதல்ல தசர சக்கரவர்த்தி முடியவே முடியாதுன்னு மறுதலிக்கிறான் ஊனசோட வருஷமே ராமஹா ராஜீவலோச்சனஹா நான் யுத்த யோக பசியாமி யுத்தம் பண்ற வயசாகல்ல இவன் ராமஹா ராஜீவ லோச்சனா கண்ணன்னு சொன்னான் தனி ஸ்லோக்கில வியாக்கியானம் பண்ணின தாமரை கண்ணன்றதுக்கு என்ன அர்த்தம் தாமரை சூரியன் உதித்தவாறே மலரும் சூரியன் அர்த்தமி சுட்டம் மூடிடும் எங்க எம்பருமான் சக்கர ராமன் பிள்ளை இருக்கானே அவனுடைய கண்ணு தாமரை போன்ற கண்ணுதான் என்ன அர்த்தம் தெரியுமா சூரியன் உதித்த பிற்பாடுதான் எழுந்திருப்பவன் ரொம்ப சுகாரமான திருமேனி அவனுக்கு சூரியன் அத்தமைச்சு பட்டு தூங்கிடுவான் குழந்தை தானே சூரியன் அத்தமைச்சு பத்து ஒன்று தூங்கிடுவோம் அந்த கண்ணு இந்த தாமரம் என்ன ஆகும் படுத்து ஆனா ராட்சசர்களுக்கோ எப்பொழுது பலம் என்ன ராத்திரியில தானே பலம் ஆயினால அந்த நிசாச்சரர்களுக்கு முன்னாலே கொண்டு போய் இந்த இரவிலே பலமற்று உறங்குகின்ற போய் நீ கேட்கிறாயே என்ன தசரது சக்கர அபிப்பிராயமாக ரொம்ப ரசமாக வியாக்கியானம் பண்ணி அருள்கிறார் பெரிய தனி ஸ்லோக்கி வியாக்கியான அவன் யாருன்னு உனக்கு தெரியல அகம் வேத்மி நான் தான் அவனை அறிவேன் உள்ளபடி அறிவேன் என்று சொல்லி ராமம் சத்திய பராக்கிரமம் என்னுடைய பரத்தத்துக்கு உண்டான லட்சணங்களை எல்லாம் சொல்லி அவனை அனுப்புவது கேட்கிற கடைசியில வசிஷ்டர் கேளுன்னு அவரையும் சாட்சி போட்டார் வசிஷ்டர் அனுப்பி வைத்தார் சமாச்சாரங்கள் நடந்திருக்கு ஆட்சி கடைசியில அவரும் கூட சக்கரவர்த்தி திருமஹை மட்டும் தான் கேட்டார் விஸ்வாமித்ர மகர்ஷி ஆனா இவர் அவரை விட்டு பிரியாதவராகினாலே கூட அவரும் சேர்ந்து போறார் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அப்ப வழியில சக்கரவர்த்தி திருமகன் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா சுவாமி அஹம்பேத்மி மகாத்மா மகாத்மான்னு சொன்னேன் சர்வலோக நாயகன் எல்லாருக்கும் தலைவன் என்கிற சப்தத்தை அர்த்தத்தை உன்னுடைய தகப்பனாரகத்திலே நான் தெரிவித்து விட்டேனே என்று அவன் சொன்னாராம் விஸ்வாமித்ர அப்பொழுது சக்கரவர்த்தி திருமஹன் விஸ்வாமித்ரா மகாஜினிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ சுவாமி நீர் உள்ளபடியாக என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தெரியுமா கரபாபகன் என்னை என்னவென்று நினைத்தீர் நீர் இமௌ இமவு தன்னையும் தன்னோட கூட இருக்கிறவனான அந்த இளைய பெருமானையும் சேர்த்துக் கொண்டு சொல்றான் அது திவச்சனத்தில் இருக்கு இமவு முனிஷாரூரா என்ன அர்த்தம் தெரியுமா கிங்கரான் என்றும் இல்ல கிங்கரான் என்ற அர்த்தம் அதுக்கெல்லாம் விக்கிரம் எல்லாம் சொல்லுவார் காஞ்சிபுரம் சுவாமி என்ன சொல் கிங்கர கிம் கிருதவான் கிம் கிருதவான் இநந்தியமான கிங்கர கிம் கரவாணி கிம் கரவாணி இது கிங்கரஹா நான் கிங்கரண்ட சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கிம்னா என்னான்னு அர்த்தம் என்ன பண்ணா யஜமான போய் உட்காந்து வேலைக்காரன் எப்படி இருக்கணும்னா எவன் இப்படி இருக்கானோ அவனுக்குத்தான் வேலைக்காரன் பேரு என்ன பண்ணனும் யஜமான போய் யஜமானரு எனக்கு என்ன வேலை கொடுக்குறீர் என்ன வேலை கொடுக்கறீர் ஒன்னும் வேலையே தரமாட்டேண்டிய அப்படி போய் கைக்கணும் யஜமான இடத்துல போய் வேலை கொடுத்து கேட்கணுமா எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு விஷயத்துல புடிச்சுட்டு வந்துடும் வந்துட்டு மேல் வேலை என்ன அடுத்த வேலை என்ன சில பேர் ஒரு வேலையை கொடுத்தா என்ன பண்றா அது அஞ்சு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையா இருந்தா கூட அரை நாள் போயிட்டு லீவ் போட்டு இல்லையா அவன் உண்மையான வேலைக்காரன் வேலைக்காரன் எஜமானன் சொன்ன வேலை இட்டுவா என்னால் சுட்டு வந்தான் இன்னைக்கு சொல்றா வார்த்தை இது சொல்றாளா இல்லையா இட்டுவா இருந்தா சுட்டு வந்தான் என்ன தெரியுமா அது எங்க இருந்து வந்தது அந்த பிரயோகம் என்னால் சக்கரவர்த்தி திருமுகனுடைய கிங்கரனா இருந்த திருவடி பண்ணின காரியமது என்ன பண்ணினான் கனையாழி மோதிரத்தை பிராட்டியினிடத்திலே இட்டுவா என்று பிராட்டியிடத்தில் பெருமாள் அது நீர் சொல்லவே இல்லையே இப்ப வந்து திரும்பி வந்திருப்பாள் முதலியன சொல்லிருக்கணும் சொன்னான் அவன் வேறக்காரன் அவர் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளைக்கு விரோதம் இல்லாமல் அதுதான் முக்கியம் இன்னும் சொன்ன வேலையை விட்டுட்டு துளியும் பாதகமில்லாதபடிக்கு மேலும் மேலும் பல வேலைகளை செய்கிறவன் ஆறுண்டோம் அவனுக்குத்தான் வேலைக்காரன் பே அதனால என்ன பண்ண திருப்படி ராவணுடைய பலன் அறிந்து வந்தாயான்னு கேட்டான் அது சொல்லணுமே அதுக்காக என்ன பண்ணினார் அந்த அசோகவனத்தை சுட்டு வந்தார் ஏன் இட்டுவான் இட்டுவான் அவர் என்ன பண்ணினார் லங்கையே சுட்டு வந்துட்டார் அதுதான் வேலைக்காரன் பண்ண வேண்டிய காரியம் அதான் சொல்றா இந்த இடத்துல கிங்கடன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் கிம் கரவாணி என்று பிரார்த்திக்க வேணும் அந்த வேலையை செய்து முடித்த உடனே எஜமான் என்ன பண்ணணும்னா கிம் கிருத்தவான் என்ன காரியம் செய்தான் என்ன காரியம் செய்தான் என்ன அப்படி எவன் செய்கிற அவனுக்குத்தான் கிங்கிறவனுக்கு சொல்ல சக்கரவர்த்தி திருமான் உங்களுடைய என்ன சொல்றதோ அது எனக்கு நேமியன் என்ன சாசனத்தை நான் நிறைவேற்ற வேணும் என்ன கட்டளைய வேணும் சொல்லும் அந்த ராமபிரானு வெளியிட்டார் விஸ்வாமித்திர மகர்ஷி ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அந்த பரத்வத்தை ஒதுக்கி தள்ளி தன்னுடைய சௌலபியத்தை அவருக்கு காட்டி அவருடைய ஏவலாளாகவே அவருக்கு சிஷ்யனாகவே தான் இருந்தான் உடனே அவர் என்ன பண்ணினார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சக்கரவர்த்தி திருமணுக்கு மந்திரோபதேசம் எல்லாம் பண்றார் அந்த இடத்துல பல அதிபலத்தை உபதேசிச்சார் கடிச்சா தெரியல என்ன தெரியுமோ அந்த மந்திரத்தை ஜப்பிச்சு அதுதானே இப்ப பாடுபடுத்துறது நம்ம நம்ம பாடுபடுத்துறதெல்லாம் எதுன்னா அது விஸ்வாமித்திரமா இருக்கு மாதிரி ஒருத்தர் கடிச்சா தேவையில் என்ன பண்ணுவா அந்த பசி தாகம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள் பல அதிபலான்னு ரெண்டு மந்திரோபதேசம் பண்ணணும் மந்திரோபதேசம் பண்ணினவன் ஆச்சாரியன் எந்த மந்திரமா இருந்தாலும் ஆச்சாரியன் தானே மகர்ஷியின் இடத்திலே எம்பதுமானி பண்ணின படினாலே அந்த விஸ்வாமித் மகர்ஷிக்கு மாமுனிங்கிற திருநாமம் ஏற்பட்டது அதனால்தான் ஆழ்வார் சொல்ற பொழுது என்ன சொல்றார் தமம் புரிந்துயர்ந்த முனி குணர்ந்தான் சொல்லல தவம் புரிந்துயர்ந்த மாமுனி உணர்ந்த கங்கையின் கடைமேல் என்று இப்படி அவருடைய வைபவம் தெரிவிக்கப்படுகிறது அதே போல இங்க சொன்ன வந்ததிருந்த தாடக நிறத்தை மாமுனி கொடுத்த அகஸ்தியர் என்ன பண்றாரு அத்திரசத்திர வித்தகெல்லாம் உபதேசிக்கிறார் அவர் மத்திரோபதேசம் பண்றார் அவர் ஒரு வில்ல கொடுக்கிறார் அவர் சக்கரவர்த்தி திருமணுக்கு அந்த வில் என்ன விஷ்ணு தனுஷாவது இவன் முறிச்சது சிவதனுஷு அது ஒரு பெரிய சரித்திரம் ஒரே மா பெருமாள் ஒரு வில்லையும் ஒரு வில்லையும் கொடுத்தான் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்க பெருமாள் என்ன பண்ணினார் ஒரு ஹுங்காரம் மூச்சு விட்டாரன் அந்த மூச்சு காத்து போட்டு அந்த வில்லு முறிஞ்சு போயிடுச்சு சிவனுடைய வில்லு முறிஞ்சு போயிடுது அப்புறம் யுத்தம் பண்ணியா தீர்மானம் பண்ணணும் யுத்தமே வேண்டிதில்லி அந்த வில் அப்படியே வழி வந்து தான் ஜனக்கர இடத்துல வந்து சேர்ந்தது அதனால்தான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த வில்ல எடுத்து நானே தச்சிய பட்டுன்னு உடஞ்சு போயிடுது ஏன்னா ஏற்கனவே முறிஞ்சு வில்லு தானே அது அந்த விளைச்சா என்ன உடைஞ்சு போயிவிடுத்து தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே போச்சு அது பரசுராமன இடத்துல அந்த விஷ்ணு தனுசு இருந்தது அது வழி வந்து பரசுராமன இடத்துல இருந்தது அது அப்படி கடைசியில என்ன பண்ணுறாங்க அகஸ்தியர் வந்தமிழ் மாமுனி கொடுத்த வடிவில் வாங்கி அகஸ்தியர் பரசுராமர் அகஸ்தியர் வந்து உபதேசிக்கிற மாமுனித்தான் அகஸ்தியரை சொல்றது அகஸ்தியர் அவனுக்கு அஸ்திர வித்தைகள் எல்லாம் அந்த இடத்துல மந்திரோபதேசம் பண்றான் அந்த இடத்திலேயும் சக்கரவர்த்தி திருமண சிஷ்யனாய் இருந்து சிஷியனாயிருந்து அந்த மந்திரோபதேசங்கள் அத்தனையும் பெற்றுக் கொள்ளுகிறான் அது மட்டும் இல்லை உத்தரகாண்ட சக்கரவர்த்தி திருமகன் ராஜ்யத்தை ஆளுகிறான் அகத்திய மகரிஷி வர அகத்திய மகரிஷி வந்து என்ன பண்றாருன்னா பூர்வ விர்தாந்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராவணன் ஆறு அவனுடைய முன்ஜென்மம் என்ன அவன் எப்ப இப்படி எல்லாம் இப்படி வந்தான் சூடு பணிகின்ற எல்லாத்தையும் அதான் கதை கேட்டு சொல்றாரு நிலை செல்வி உலக திருவயிறு வாழ்த்த மக்கள் அன்பு சராசனங்களை பெருந்தோல் கதைகேட்டு ரிஷியே தன்னுடைய வாக்காள அவன் சக்கரவர்த்தி திருமண வைபவத்தை திருமகனுடைய வைபவத்தை எல்லாம் அகத்திய மகரிஷி சொல்ல அதே இவனது கேட்டது ஒரு பக்கம் ஸ்ரீராமாயணம் கேட்டுறது அது ஒரு பக்கம் உத்தரகாண்டத்தினுடைய சரித்திரங்கள் அத்தனையும் அகத்தியர் சொல்ல என்று சக்கரவர்த்தி திருமகன் கேட்கிறார் இவனே பரதத்துவம் இவனுக்கா தெரியாது இவனுடைய வைபவம் இவனுடைய மூதாதேவர்களுடைய வைபவம் அத்தனையும் அந்த அகஸ்திய சொல்ற அத்தனையும் உட்கார்ந்து ராமகவான் கேட்கிறான் அதனால இப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கே அவனுடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் பெற்றவரோ அவரை வெறும் முனின்னு சொல்லலாமா அதனால தான் என்ன பண்ணுவார்கள் ஆழ்வார்கள் அவரை பத்தி சொல்லுகிற பொழுது அந்த ரிஷியை சொல்ற பொழுது மாமுனி என்ற சொந்தத்தால் சொல்லும் இப்ப இருமே இவருக்கு மாமுனி என்ன நம்முடைய ஆச்சாரிய இருக்கு ஏன் பேரேற்பட்டதுன்னு நான் எடுத்து விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை உபன்யாசத்துடைய விஷயம் முடிஞ்சு போய் என்ன விஷயம் எப்படி அந்த மந்திரோபதேசத்தை ஒரு விஸ்வாமித் மகிழ்ச்சியின் அத்தசத்திரங்களுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் மந்திரோபதேசமாக கேட்டு அவரை தனக்கு ஆச்சாரியனாக கொண்டானோ தன்னுடைய வைபவத்தை அவருடைய திருவாக்காலே தானே கேட்டு மகிழ்ந்தானோ அதே ஒரு பாக்கியத்தை ஆருக்கு கொடுத்தான் மனநாளத்தான் கொடுத்தோம் ஆறாயிரம் அறுவடை செய்த உண்மையா பார்த்தா அந்த ஆச்சாரியர்களுக்கு தனியனே பண்ணல மீதி ஆச்சாரியெல்லாம் தனியன் பண்ணணுமா வேண்டாமா பண்ணல ஏன் பண்ணலன்னா ரொம்ப அழகாக காஞ்சிபுரம் இருக்கார் அந்த அர்த்தத்தை நாளை தெரிவிக்கிறேன் எப்படியும் அந்த அர்த்தத்தை ஸ்ரீஹலேசியா பாத்திரன்றது மனவாள மாமனிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமது வேற யாருக்கும் பொருந்தாது என்கிற அர்த்தத்தை அவர் ரொம்ப அற்புதமாக அதுக்கு தனியான ஒரு வியாக்கியானம் அவர்களுக்கு அந்த விஷயத்தை நாளையிடமும் இப்படி தெரிவிக்கத்தான் போகிறேன் இந்த மாமுனி என்கிற திருநாமம் மத்தையோரை காட்டிலும் இவருக்கு பொருத்தமாக அமைந்ததற்கு காரணம் என்னன்னா எம்பெருமான் எந்த ரிஷிகளிடத்திலே ஆச்சாரிய விறத்தியை கொண்டிருந்தானோ அந்த ரிஷிகளை மாமுனி என்ற சப்தத்தாலே ஆழ்வார்கள் விவகரித்திருக்கிறபடினாலும் அதே சிஷ்ய விருத்தியை மத்த ஆச்சாரியில பண்ணாமல் இவரிடத்தில் அவன் பண்ணிடத்தான் மாமுனி என்ற திருநாமம் ஏற்பட்டது மாமுனி என்ற திருநாமம் ஒரு பாசகத்தில் திருக்குறமுடியில் மத்தரோபதேசம் காட்டான் திருவேங்க திருவாழி திருச்சங்குகளை அவருக்கு ஆச்சாரிய திருத்தியும் ஏற்பட்டது ஆனால் தனியின் சமர்ப்பிக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சாரியம் ஆருக்கு இருந்ததுன்னு கேட்டா இவருக்கு ஒத்தருக்குத்தான் இருந்தது அதனால தான் எம்பருமான் இருக்கு ராமானுகன் என்னும் மாமுனியேங்கிற திருநாமம் இருந்தாலும் கூட எல்லாரும் எந்த ஊர்லயாவது எதிராசம் மாமுனின்னு ஆறாவது அவரை வழங்குகிறார்களான்னு கேட்டா ஏதோ கொண்டாட்டம் சொல்றது சொல்றமே தவிர அவருக்கு பெயராகவே திருநாமமாகவே அமைந்தது மாமுனிங்கிற சப்தம் அது மனவாள மாமனிகளுக்கு மட்டும்தான் உண்டு மத்தவாளுக்கு கிடையாது ரொம்ப ஆச்சரியம் மறுபடியும் காரணம் அதே காரணம் தான் நேற்றை தினம் என்ன காரணம் சொன்னேனோ அதே காரணம் தான் இந்த ம திருவாக்கால இருக்கிற கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த ஈடு முப்பத்தி ஆறாயிரம் எங்கே அருள் செய்யப்பட்டது முதல் முதல்ல என்று பார்த்தால் அதுவும் திருவரங்கம் பெரிய கோவில் அருள் செய்யப்பட்டது அதுவும் எங்கே தெரியுமா ஒண்ணுமில்ல அந்த நம்பளை அந்த அர்ஜுன மண்ட அந்த சந்தன மண்டபத்துக்கு கீழே இன்னைக்கும் பார்த்தா அந்த இடத்த தாண்டி போகாதபடி கம்பி எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்காள் சேனமுதிரியார் சன்னதிக்கு எதிரில் வரபோது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பம் இருக்கும் அந்த கம்பத்துல கொஞ்சம் சார்மன ஒண்ணு சேவிக்கலாம் அந்த இடத்துல சொல்லிருக்கேன் வளர்ந்த அதாவது ஒரு போர்டாவது வெயும் அந்த இடத்துல சொல்லிருக்கேன் ஷார்மன மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த அதாவது அரியமனம் வளர்ந்த ஒரு படிக்கட்டு இருக்க இல்லையோ அந்த ரெண்டு பக்கம் இருக்கு கீழே படினு சொல்லுவா அந்த மேலப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற படிய கிழப்படி அந்த இடத்துல கிழக்க இருக்கிற படியது இந்த கிழக்கே திருவடி பாசுவீழ அந்த இடத்துல ஜனபதில சந்திக்கும் அந்த இருந்து கொண்டுதான் திருவாய்மொழி காலக்கிரமும் ஈடு முப்பத்தி ஆறாயிரம் படி அவர் அருளி செய்கிறார் அவர் அருளி செய்த அந்த விடயத்தை தான் வடக்கு திருவிதி பிள்ளை ஒரு சாத்தூ விடாமல் பட்டோலை கொண்டு வைக்கிறார் அதுதான் பிற்காலத்தில் மணவாள மாமனிடத்தில் வந்து சேர்கிறது அதத்தான் அழகவாள நீரனுக்கு காலக்ஷேபமாக சொல்ல வேணும் என்று கேட்கிறான் நியமிக்கிறான் என்னெல்லாம் இருக்கு ஏன் நம்மளே சொல்லி மனவாளத்தை போய் கேட்கணும் நம்மளம் கூட சொல்றான் நம்மள காலக்ஷேபம் சாய்ச்சா அங்கிருந்து உள்ள அழக உணவாளன் அவனுக்கு நம்மள கோஷ்டி நம்பர்மாள் கோஷ்டின்னு ரொம்ப பிரசித்தி ஏற்பட்டு போச்சு அதாவது என்னன்னா நம்மள காலக்ஷேபம் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய கோஷ்டி கலைஞ்சி அத்தனை பேரும் வழியில போவானோ பார்க்கிறவளுக்கு நம்பர்மாள் கோஷ்டி கலைஞ்சி இத்தனை பேர் வராளா இல்ல நம்பிள்ள கோஷ்டி கலைஞ்சித்தம் ஏற்படும் அதாவது கோஷ்டியை விட நம்பர்மாள் கோஷ்டி பெரிசா இருக்கும் நினைக்க வேண்டாம் பெரிய உத்தவாதிகள் அங்க எவ்வளவு கூட்டம் அத்தனை கூட்டமா உபநியாசத்துக்கு வந்துடுறான் இல்ல அது உபன்யாசத்துக்கு ரொம்ப ஆனால் அங்கே நம்பிள்ளையினுடைய கலட்சேப கோட்டியினுடைய வைக்கறி எப்படி இருக்கும் அந்த நம்பர்மாள் கோஷ்டில எவ்வளவு பேர் இருப்பாள அத்தனை பேர் நம்பிள்ள கோஷில இருப்பாளும் இதுக்கு நம்மள போட்டியோ நம்பருமாள் போட்டியோ என்று சொல்லும்படியாக அவர் வைபவத்தோடு காரக் சாதித்துக் கொண்டிருந்தான் திருவனையிலேருந்து எழுந்துட்டான வழியில வந்த உடனே அந்த விளக்கு பிச்சன் விளக்கு பிச்சன் பெருமாளுக்கு சந்நிதி கை கறிங்க அந்த கைக்கிறீங்க பண்ற என்ன பண்றான் போரா போய் படுத்துக்கோ பார்த்துட்டு போறான்னு மறைச்சிருக்காங்க அவ்வளவுனா வரக்கூடாது அவனுக்கு பயந்துட்டு திரும்பி போய் படுத்து பெருமாவை படுத்து என் முன்னால வந்து சொல்லலையே ஏன் அவருக்கு நியமிக்கல பக்கத்துலதான் சாய்த்திருக்காரு ஆனா மனவாளம் அவர்களுக்கு நியமனம் என்ன தெரியுமோ நம்முடைய திருமணம் இன்னைக்கும் அதுக்கு பணம் எல்லாம் போட்டு கல்வெட்டு ஒரு ஆவணி திருமூல தண்ணிக்கு ஆரம்பிச்சு ஆணி திருமூல தனிக்கு சாத்துமர பண்ணினார் சொல்றான் ஈடு முப்பத்தாறாயிரம் படி அதெல்லாம் பிரமாதிச்சவர்களும் பெருசா நம்ம கூட ஈடு விழாவெல்லாம் இந்த ஊர்ல கூட கொண்டாடினோம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் என்னால் மத்தையோர்களிடத்துல அவன் சிஷ்யவருத்தி பண்ணாமல் இந்த மாமனிகளிடத்துல மட்டும் சிஷ்யவருத்தி பண்ணி நேரே நம்மளே அந்த திருவாக்கை அந்த ஈடு முப்பத்தாறாயிரம் படியை சாதித்திருக்க செய்தேன் அவரிடத்துல அதை கேட்காமல் அது மனவாள மாவர்கள் திருவாக்காலே தான் கேட்க வேண்டும் அவன் பாதித்ததற்கு காரணம் அதுக்கு மேல அவருக்கு அந்த தனியனை சமர்ப்பிச்சாங்க ஏன் தனியனை அவர் இடத்துல காட்ட நம்மளுக்கு சமர்த்துக்கலான்னு என்ன மறைச்சல் நம்மளுக்கு ஆச்சரியமான வைபவம் என்னன்னா எல்லா ஆச்சாரியும் கடைசியாக அவதரித்த ஆச்சாரிய இடத்துல காட்டாதான் முன்னால் அவதரித்த அத்தனை ஆச்சாரியாருடைய சிசுக்திகளும் அதுல கலந்து வரும் நம்மளுக்கு சீவதனன் தெரியுமா கேட்டா என்ன சூழலும் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லணும் நம்மளுக்கு ஆச்சாரிய தெரியுமா தெரியாது ஏன் சுவாமி தெரியாது தெரியாத ஒரு சீவை நம்மளுக்கு ஆச்சாரியமும் அவர் காலத்துல அவதரிக்கவே இல்லை ஆச்சாரியம் பூஷணங்கள் எல்லாம் நம்மளைக்கு பிற்பாடு அவதரித்த கிரந்தங்கள் ஆயினால இந்த ஆச்சாரியம் ஸ்ரீவஜன பூஷனம் உள்பட ஸ்ரீவய விஷ்ணுவ சம்பிரதாயத்துல என்னென்ன கிரந்தங்கள் இருக்கோ அத்தனை கிரந்தத்தோடையும் சேர்த்து பெரிய பறக்க உபன்யசிக்கணம்னா அது யாருடைய இடத்துல கட்டா கிடைக்காது அது மனதாள இடத்துல கட்டாத்தான் கிடைக்கும் வேற ஆர்வத்திலேயே கிடைக்காதுன்னு தோணி போடு அதனால அதுக்கு அத்தான் என்ன பண்ணினான் அது காத்துனா அந்த ஊரை விட்டே போயிட்டானே இல்லையா வேற ஆர்வத்திலேயே எனக்கு எதுவும் கழிக்கிறதுக்கே சொன்னேனே கொஞ்சம் கலாபம் என்ன ஏற்பட்டு ஒரு வியாஜத்தாலே எப்படி சக்கரவர்த்தி திருமகன் வனவாசம் அழந்த ஓடினானும் அவர் போனது பதினாலு வருகனா இவர் போனது நாற்பத்தி எட்டு வனவாசம் அதற்கு பிறகு அவர் மறுபடியும் திருவரங்கம் பெரிய விடுறதுக்கு மனவாளமான அவதாரம் ஆயிடுது மனவாளர்கள் அவதரிச்சு மாமனிகள் அவதரிச்சு விட்டார் இனிம சம்பிரதாயத்துக்கு ஒரு குறை இல்லைன்னு அப்பதான் தைரியமா திருவரங்கத்துக்கு வந்து அது வரைக்கும் வரல எங்கேயோ ஒழுங்குன்றா தெரியல திருவரங்கம் திருப்பதி திருமலையில ஒழுங்கில அவர் எத்தனை தெரியுமா திருமலையில திருமலையில மரமேர திருவேங்களுடைய பெரிய கோவில் அவன் தான் விஜயநகரத்தினுடைய சேனாதிபதி எப்படியாவது பெருமாளை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு பெரிய படையோடு அவனுடைய சொந்த ஊர் அது இந்த செஞ்சின்ற ஊர் வரைக்கும் ஏழை பண்ணிட்டு வரான் செஞ்சியில ஏழை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் முஸ்லீமெல்லாம் பண்ணிட்டு புறப்படணும்னு வடக்கேந்து எதோ ஆபத்து ஒன் ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உடனே இத்தனை சைனியத்தை அங்க இடத்துல போயிட்டு அப்படியே செஞ்சிலேயே ஒரு இருந்தார் பெருமாள் சொல்றாரு திரும்பி திருவரங்கத்துக்கு வரவேறு அங்க எத்தனை வருஷம் அங்க எட்டு வருஷம் எழுதி சொல்றாங்க தெரியல நமக்கு அந்த கால கணக்கெல்லாம் தெரியல கடைசியாக மனவாளமானோட அவதாரத்துக்கு சற்று ஒரு தைரியம் ஏற்பட்டதுக்கு போனால் திரு மகான் அவதரித்து மனவார்களுடைய திருவாக்காலே தான் இந்த திருவாய்மொழி ஆறாயிரம் காலக்கேம்குள்ள திருவள்ளம் பத்தினதோடு மட்டுமல்லாமல் ஒரு வருக எப்படி தான் தெரியல என்ன ஆச்சரியம் தெரியும் என்ன சொல்லி இருக்கு ஒரு வருஷ காலத்தில் நித்தியம் ரெண்டு மணி காலம் சத்தாபிஷன் விடாமல் பெரும்பாலும் அதுக்கே நமக்கு மூன்று வருஷம் நாலு வருஷம் முன்னூத்தி அறுபது நாள் முன்னூறு நாள் உபன் நடத்த ஆஹா அது எத்தனை வருஷம் ஆச்சு மூன்ற வருஷத்துக்கு மேல மட்டுமே ஆனால் அஞ்சு வியாக்கியானங்களோடு கூட இன்னும் உண்டான கிரந்தங்கள் என்ன இன்னும் இத்திராத புராணங்கள் என்ன ரகசிய கிரந்தங்கள் என்ன அத்தனை அந்த காலக்கே இடும்பு புத்தாரா இருப்படி காலக்ஷேம சரியா ஒரு வருஷம் காலத்துல சாதிச்சார்னா இப்ப எத்தனை மணி காலம் சாதித்திருப்பார்னு தெரியல ஒரு நாளைக்கு அவளுக்கு எல்லாம் இதை பத்தி நமக்குத்தான் எப்ப முடியும் காலக்ஷேமும் எல்லாரும் அந்த கிடையாத்த பாத்துட்டு இருப்பான் மாமனிகள் காலக்பம் பண்ற காலத்தை அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா சொல்றவருக்கும் வைபவம் இருக்கிறதா இருந்தால் மாமு முனி அவன் கேட்கிறவனும் எப்படிப்பட்டவன் அவனும் உயர்ந்த வக்தி அழகி முனவாளன் அழகின எத்தனை நாளை நடந்திருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி காலமும் நடந்ததுன்னு சொன்னா கூட அதிசய ஆகாது அப்படி அந்த முனவாள மாமன்களை தன்னுடைய எதிரிலே வீட்டிருக்க செய்து அவரிடத்துல போய் இத்தனை காலக்கேமேட்டான் அந்த ஆத்ம குண பரிபூர்த்தி அவருக்கு தான் இருக்கு ஆச்சாரியாளுக்குள்ள அவரை போல ஒரு ஆத்ம குண பரிபூர்த்தி இருந்தாலும் ஆருமே கிடையாது மனவாள மாமன்கள் அடிக்கடி இதெல்லாம் சதாபிஷேக சுவாமி விஷயங்கள் சாதிப்பார் என்ன சாதிப்பார்னா மனவாள மாமன்கூண்டான ஆத்மகுண பரிபூர்த்திக்கு முக்கியமான அடையாளம் என்னன்னா ஒண்ணுமில்ல திருவரங்கம் பெரிய போகல அவருக்கு திருமேனி பிரதிஷ்ட பண்ணணும்னு கேட்கு சின்ன திருமேனியை கொடுத்து பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லிட்டாரு என்ன காரணம்னா தமக்கு ஒரு பெரிய வைபவம் ஏற்படுறத தான் விரும்பவே இல்லை சொல்லுவார் சட்டாபிஷேக சுவாமி என்ன சொல்றதுனா என்னதான் அந்த எம்பெருமானே மனவாள மாமத்தில் தான் அப்படி தன்னை இத அனுபரித்து தனியன் பண்ணி சமர்ப்பித்து எல்லாம் பண்ணினாலும் கூட மாமுலிகள் ரங்கநாதனை தன்னுடைய சிஷியனா நினைப்பாரா அவனை எம்பருமானாகத்தான் அவர் நினைத்திருப்பார் ஆனா இது பின்னால் வந்தவர்களுக்கு எல்லாம் தெரியாது எல்லாம் பைத்தியங்கள் எப்படி சாதிக்கிறதுக்காக ஏகாந்தமா இருக்க சொன்ன விஷயங்களுக்கு மொத்தமா அந்த மாதிரி அத்தனை ஆச்சாரியாளுக்கு திரும்பி இன்னைக்கு ஏற்பட்டு சங்கதி உள்ள அத்தனை உத்தவங்களுக்கும் ஏழ்றான் ஒரு புலபோகாச்சாரியத்துக்கு ஏழ்றான் ஆனா மாமனிகளுக்கு அந்த வைபவம் ஏற்படல ஏன் ஏற்படலைன்னா மாமூனிகளே விரும்பல் அவர் வேண்டாம் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த ஆச்சாரிய சிஷிய பாவம் ஒண்ணு ஏற்பட்ட பிற்பாடு அது மாமூலிகளுக்கே அதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆச்சாரிய சிஷு பாவம் ஏதோ அவனுடைய திருவுள்ளத்தாலே தமக்கு ஏற்பட்டதே தவிர தாம மத்த அங்கீகரித்தா போல சில காரியங்களை பண்ணக்கூடாது என்பதனாலேதான் அவர் அப்படி பண்ணினார் இந்த கந்தங்களை எல்லாம் நினைத்தாலே தான் மற்ற ஆளுக்கும் பெரிய திருமண்டபமார் நம்பருமாள் தாமாக வந்து குருளை நீ நல்கு என்பதே அந்த யதேந்திர பிரபாவத்தில் அற்புதமான பாசுரங்கள் மாமனிகளுடைய திருவாக்காக எழுதி வைத்திருக்கிறார் பிளலோகன் ஜீயர் நமக்கு என்ன பெருமை இருக்கிறது நமக்குள் இத்தனை ஆச்சாரியர்கள் இருக்கிற பொழுதும் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு நம்முடைய திருவாக்காலே இந்த திருவா இந்த ஈடு முப்பத்திய கேட்க வேணும் என்று எம்பெருமான் என்று அப்படியே உருகி போகிறார் மாமுனிகள் இப்படிப்பட்ட ஒரு வக்தி வரணும் காத்தண்டு இருந்தான் தன்னுடைய சிஷ்யவருத்தி அனு அப்படி அனுசந்தித்தான் என்று பார்க்கிற பொழுதும் ஆக எம்பெருமான் ஆரிடத்துல உபதேசம் கேட்டு சிஷ்யவருத்தி அனுச அனுசந்தித்தானோ அப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்கு கொடுத்த மாமுனி என்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்திருக்கான் இந்த ஆச்சாரியருக்கு கொடுத்திருக்க என்ன காரணம் என்ன ஆறுக்கு எம்பருமானுக்கு கிரந்த காலக்ஷேபம் பண்ற அளவுக்கு ஒரு வைபவம் அது எம்பருமான எம்பருமானா ஸ்ரீபாஷ்ய திருவரங்கம் பெரிய போவல்ல இருந்துதான் எழுதியிருக்க ஆனால் சங்கத்துல உட்காந்து காலக்ஷேபம் சொன்னாளா சொல்லல அந்த மாதிரி ஏற்படல எம்பருமானவருக்கு சிஷ்யவருத்தி அனுஷ்டித்தான் சொன்னாளா சொல்லல்ல ஆனால் அந்த வைபவம் எல்லாம் இவருக்கு கிடைத்தது என்ன அப்போ அந்த அழகிய உணவானாலே இப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் யாரும் அவர் வெறும் முனி அனு இவர் மாமுனி என்று சொல்ல வேண்டும் எம்பெருமானிக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கக்கூடியவர் தான் மாமுனி என்கிறது ஆழ்வார்களுடைய திருவாக்க கொண்டு நாம் நிர்ணயித்து பார்ப்போமானால் அது இவருக்குத்தான் பொருந்துகிறது இவர் நம்முடைய அந்த குரு பரம்பரையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி திருவாக்குகள் என்ன அத்தை சிந்தித்தபடியினாலே முனியானார் தாம் சிந்தித்துக் அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னபடியினாலே இவர் மாமுனியானார் அவருடைய வைபவத்தை தெரிவித்தேன் அதற்கு மேலே தெரிவிக்க வேண்டிய விஷயம் மனவாழ மாமினி என்கிற விஷயம் அது இவருக்கு உண்டான தனிச்சிறப்பு சொல்லக்கூடாத இவருக்கு உண்டான சிறப்பு அந்த விஷயத்தை பற்றி நாளைய தினம் தெரிவிக்கிறேன்